இத வந்து பத்து தடவையாவது தினம் பண்ணணும் அதுக்கப்புறம் கண்ணத்தை வந்து நம்ம இழுத்து இழுத்து விடணும் பிஞ்ச் பண்ணி விடணும் ஒரு டென் செகண்ட்ஸ் அதுவும் ஒரு பத்து தடவை செய்யணும் அதுக்கப்புறம் மவுத்துல வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து அதையும் ஒரு பத்து செகண்ட் அப்படியே வச்சிருக்கணும் பத்து முறையாவது இதையும் செய்யணும் அதுக்கப்புறம் அந்த சோட்டு கற்றா ஜெல்லு எடுத்து அத நமக்கு நேச்சுரலா வீட்லயே கிடைச்சதுன்னா அதை எடுத்து அதை வந்து கணத்துல அப்படியே அப்ளை பண்ணிட்டு 5 ாலேக்ஸ் இருக்கும்ளை மீண்டும் சந்திப்போம்